ஸ்ரீகுருப்போ நம அபார கருணா சிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மங்களை தர்மசாஸ்திரத்திலிருந்து பார்த்து வரக்கூடியதான வரிசையில் இது நாள் வரை ஷண்ணவதி தர்ப்பண முறையை விரிவாக பார்த்தோம் கூடவே இந்த ஷன்னவதி தர்ப்பணங்களில் உள்ள விசேஷங்களையும் அதை செய்ய வேண்டியதான காலங்களையும் பார்த்தோம் இப்போது இந்த ஷன்னவதி தர்ப்பணங்களில் அதாவது ஒரு வருடத்தில் நாம் நம்முடைய பித்திருக்களை உத்தேசித்து செய்ய வேண்டிய பித்திருக்காரியம் தொண்ணூற்றி ஆறு அதை தான் நாம் ஷன்னவதி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறோம் இந்த தொண்ணூற்றி ஆறு ஸ்ராத்தங்களை நாம் செய்யணும் ஒரு வருடத்தில் இது நித்தியமாக சொல்லப்பட்டிருக்கு நித்யம் அப்படின்னா அவசியம் கட் செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டது தர்மசாஸ்திரம் சொல்கிற பொழுது வேதோதித்தானாம் நித்தியானாம் கர்மணாம் சமதிக்கரமே ஸ்நாத்தக விரதலோபேச்ச பிராயஷ்ச்சித்தம் அபோஜனம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது நித்தியம்னு எதை எதெல்லாம் சொல்லியிருக்கோ தர்மசாஸ்திரத்தில் அதையெல்லாம் அத்திக்ரமணம் செய்யக்கூடாது மீறக்கூடாது செய்யாமலேயே இருக்கக்கூடாது அப்படி செய்யாமல் இருந்துவிட்டால் அன்றைக்கு அபோஜனம் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஏன்னா அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த நித்தியம்னு சொல்லப்படுறதான ஷன்னவதி தர்ப்பணங்கள் இதே கட்டாயம் நாம் செய்துதான் ஆகணும் சம்பிரதாயத்தில் வழக்கத்தில் இல்லை பல பேர்கள் இதை செய்வதில்லை அப்படிங்கிறதெல்லாம் நாமளாக சொல்கிறோமே தவிர தர்மசாஸ்திரம்தான் நமக்கு பிரமாணம் பிரமாணம் அப்படின்னா ரெஃபரன்ஸு நமக்கு தர்மசாஸ்திரம்தான் தர்மசாஸ்திரத்தில் ஒரு விஷய ஒரு விஷயம் நித்தியம் என்று சொல்லி நாம் அவசியம் செய்தே ஆகணும் என்று சொல்லியிருந்தால் அதை யாருமே மீறக்கூடாது யாருக்கும் அதை மாற்றுவதற்கோ அதை மீறுவதற்கோ அதிகாரம் கிடையாது தர்மசாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை நாம் அப்படியே ஏற்றுக்கணும் அது உலகத்தில் இல்லை அல்லது உலகத்தில் வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாம் தப்பிக்கிறதுக்காக சொல்லிக்கக்கூடியதான வழிகளே தவிர அதனால் விட்டதுனால் வரக்கூடியதான பாபம் பாபமாகவே நின்று போயிடும் அந்த விட்டதுங்கிறது பாபம் என்ன ஆகும் அப்படின்னா நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்பக்கோட்டி சதைரபி அவசியம் அனுபோக்தவியம் கிருத்தம் கர்ம சுபாசுபம் அப்படின்னு பராசரஸ்மிருதியிலே சொல்கிறார் நாம் செய்யக்கூடியதான புண்ணியகர்மாவோ பாபகர்மாவோ இதை நாம் எப்பொழுதும் தவிர்க்கவே முடியாது புண்ணியம் செய்திருந்தால் சுகத்தை அனுபவிச்சே ஆகணும் பாபம் செய்திருந்தால் அந்த துக்கத்தை நாம் அனுபவிச்சே ஆகணும் மற்ற இப்போ லோக லோகாயுத்திகமாக பார்த்தால் ஒரு கடன் அது எது வாங்கியிருக்கோம் அப்படின்னா நிறைய எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தும் அந்த கடனை அடைக்க முடியல அப்படின்னா அதற்கு மாற்று வழி யோஜனை பண்ணுவா ஏதோ ஒரு மாதிரி தீந்து போகும் ஆனால் இந்த புண்ணிய பாபம் இருக்கே நாபுக்தம் க்ஷீயத்தே கர்ம கல்ப கோட்டி சதைரபி கோட்டி எடுத்தும் கூட எடுத்தாலும் இந்த புண்ணியத்தையோ பாபத்தையோ அனுபவிச்சுதான் ஆகணும் அவசியம் அனுபோக்தவ்யம் கிருத்தம் கர்ம சுபாசுபம் அப்படின்னு அவசியம் அனுபவித்து தான் ஆகணும் இதை தவிர்க்க முடியாது வேறு காரியங்களினாலே இந்த பாபத்தை நாம போக்க முடியாது ஆகினாலே தான் எதா பீஜானி ரத்னானி நிதையோ யா ஏவம் ஆத்மனி கர்மாணி திஷ்டந்தி பிரபவந்தி சா அப்படின்னு பராசரஸ்மிருதி சொல்கிறது பூமியில் என்னென்ன விரைகள் என்னென்ன தானியங்கள் பூமிக்குள்ளே கிடக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எப்போது தெரியும் அப்படின்னா மழை பெஞ்சி ஜலம் பூமியில் விழுந்த உடனே ஏதோ ஒரு பரிபக்குவமாக அது ரேடியாக முளைச்சி வரும் மழை பெய்ஞ்சு முடித்த உடனே எங்கே பார்த்தாலும் செடிகள் வரும் யார் எங்கே அந்த செடிக்கான போட்டா, வேதைய போட்டா, போட்டால் அப்படின்னு நமக்கு தெரியாது என்னைக்கோ அது விழுந்த விதை காத்துன்றுக்கும் மழை பெய்யுறதுக்காக மழை ஜலம் விழுந்த உடனேயே கொல்லுன்னு பூமி பூரா முளைச்சி வர்றத பார்க்குறோம் அதே போல ஏவம் ஆத்மனி கர்மானி திஷ்டந்தி பிரபவந்திச்ச நாம் செய்யக்கூடியதான பாபங்கள் நம்மளுடைய ஆத்மாவில் ஒட்டின்ண்டே வரும் மனசில் ஒட்டிண்டே வரும் அது நமக்கு ஒரு சிரமம்னு லேசாக ஒரு சிரமம்னு வர ஆரம்பித்த உடனே கொல்லுன்னு அவ்வளவு பாபங்களும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் கதாச்சி சுகிருதம் கர்ம கூட்டஸ்தவ திஷ்டதி மஜ்ஜமானஸ சம்சாரே யாவத்தஸ்மாத் விமுச்சதே ஆகையினால இந்த பாபங்கள் அதை இதை மாற்று வழிகளால் நாம் அதை சரி பண்ணலாம் மாற்று வழிகள் இருக்குது அப்படிங்கிறத வச்சுட்டு நாம் இதெல்லாம் தவிர்க்க முடியாது நித்தியம்னு நம்முடைய தர்மசாஸ்திரங்களில் எதை எதையெல்லாம் காமிச்சிருக்காரோ அதே கட்டாயம் நாம் ஏதோ ஒரு வழியில் செய்துதான் ஆகணும் இது வழக்கத்திலே இல்லை சம்பிரதாயத்திலே இல்லை நம்ம வீட்டில் வேண்டாம்னு சொல்கிறா அப்படிங்கிறதெல்லாம் பிரமாணமாக ஆகாது நமக்கு பிரமாணம் எதுன்னா நம்முடைய தர்மசாஸ்திரம்தான் நமக்கு பிரமாணம் என்பதை அடிப்படையாக நாம் புரிஞ்சுக்கணும் மேலும் விட்டதுனால் வரக்கூடியதான பாப்பத்தை நாம தான் அனுபவிக்கணும் நாம் செய்ய வேண்டியதான காரியத்தை விட்டுவிட்டால் அந்த பாப்பத்தை நமக்கு ஆலோசனை சொன்னவர்களோ நம்மை சுற்றி உள்ளவர்களோ அனுபவிக்க மாட்டா நாம தான் அனுபவிச்சாகணும் கிருத்தே தணிக்கஷாபா திரேத்தயாம் தசபிர் தினை தாபரே செய்கமாசேன கலவு சம்வத்சரேன தூ அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது நாம் செய்யக்கூடியதான பாபம் பாபம்னா விஹிதஸ் அனனுஷானம் செய்தாகனம் அப்படின்னு சொல்லப்படுறதை விடுவதே ஒரு பாபம் அந்த பாபம் எப்போ வேலை செய்யும் அப்படின்னா யுகம் வாரியாக மாறுபடுறது கிருத்த யுகத்தில் அந்த பாப்பம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் த்ரேதாயாம் தசபிர்தினேஹி திரேதாயுகத்தில் பத்து நாட்களில் வேலை செய்யும் துவாபரே செய்கமாசேன துவாபரயுகத்தில் ஒரு மாதம் கழித்து அந்த பலன் நமக்கு அனுபவத்திற்கு வரும் ஆனால் களவு சம்பத்சரேன தூ கலியில் ஒரு வருஷ காலம் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் ஏன் அப்படின்னா அந்த விட்டதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்து அந்த விட்டதை செய்துடுவானா அப்படின்னு பார்க்கிறார் கலிபுருஷன் ஒரு வருஷ காலம் நமக்கு அவகாசம் கொடுக்குற அப்போவும் செய்யலைன்னா ஒரு வருஷம் கழித்து நாம் அந்த பாபத்தை அனுபவிக்க வரும் அப்படின்னு நமக்கு தர்மசாஸ்திரம் எச்சரிக்கை பண்ணி கட்டாயம் நாம் நித்தியம் கட்டாயம் செய்தாகணும்னு எதை எதையெல்லாம் சொல்லியிருக்கோ அதையெல்லாம் செய்தாகணும் தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த பிதிருக்காரியங்களில் ஷண்ணவத்தின்னு தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களை காண்பிச்சிருக்க அமாயுக மனுக்கிராந்தி திருதிபாத அன்வஷ்டக்கெஞ்ச பூர்வேத்தியு ஷண்ணவத்தியப் பிரகீர்த்தித்தா அப்படின்னு முன்னரே பார்த்தோம் அமாவாஸ்யா யுகாதி மன்வாதி சங்கிரமணம் வைத்திருதி வியபாத்தம் மகாலயம் திச்ரோஷ்டகாஹா அப்படின்னு இவைகள்தான் தொண்ணூற்றி ஆறு இவைகளை கட்டாயம் நாம் செய்யணும் பதினைந்து நிமிஷம் காரியம்தானது அதை செய்வதுன்னு வச்சுக்கணும் இதையெல்லாம் செய்துதான் நம் முன்னோர்கள் சௌக்கியமாக இருந்தாள் அவ எந்த ஆஸ்பத்திரியை தேடிண்டு போகினா அல்லது அவர்கள் எந்த பெரிய ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக என்ன வசதிகளை அவ எதிர்பார்த்தா ஒன்றுமே பார்க்கல நம் முன்னோர்களை பார்த்தால் கிராமங்களிலே தான் ரொம்ப வசதிகள் இல்லாவிட்டாலும் கூட இந்த தர்ப்பணங்களையெல்லாம் விடாமல் செய்துவிடுவாள் அவர்கள் செய்யக்கூடிய காரியம் நாலு காரியங்களே முக்கியமாக வச்சுட்டுருந்தா ஒவ்வொரு குடும்பத்தார்களும் இந்த பிதர் விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப முயற்சி செய்து பண்ணுவாள் ஸ்ராத்தம்னா முதல் நாள்லேருந்தே ஆரம்பித்து செய்துடுறது அதே இந்த தர்ப்பணங்களையும் விடாமல் செய்வது அப்படிங்கிறத முக்கியமாக வச்சுருந்தா இரண்டாவது கிராமங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு முக்கியமாக வச்சுட்டுருந்தான் கிராமங்களிலே தான் வசிப்பேன் அந்த வசதி அங்கே இருக்குது இந்த வசதி இங்கே இருக்குதுன்னு ஊர் ஊராக தேடிண்டே போக மாட்டா கிராமங்களிலே தான் நாம் இருக்கணும் கிராமத்தில் என்ன வசதி இருக்கோ அது போகும் கிராமத்திலேயே எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு இயற்கையான சூழலில் வாழ்க்கையை அமைச்சிருந்தான் மூன்றாவது கிராம காரியங்களே விட்டுக் கொடுக்க மாட்டான் கிராமங்களில் ராதா கல்யாணம் சீதா கல்யாணம் இவைகள் நடக்கும் கல்யாணம் கார்த்திகை நடந்ததுன்னா அனைவரும் சென்று ஒத்தாசம் அப்படி செய்வா விட்டுக் கொடுக்க மாட்டான் நாலாவது குலதெய்வத்தினுடைய பிரார்த்தனை குலதெய்வத்தை விடமாட்டான் வருஷத்துக்கு ரெண்டு திரவையாவது குலதெய்வத்தை போய் பார்க்கறது குலதெய்வத்திற்குன்னு செய்வது இதை இந்த நாளை வச்சுட்டு சௌக்கியமாக இருந்தால் நம் முன்னோர்கள் இது நாளையுமே நாம் இந்நாளில் விட்டுவிட்டோம் பித்காரியங்களை குறைக்க ஆரம்பித்து இப்படி எல்லாம் வந்ததுனால தான் இந்த அளவுக்கு நமக்கு சிரமங்கள் ஏற்படுறது ஆகையினாலே இதை விடக்கூடாது இதற்கு பிராயசித்தங்களாக என்ன சொல்லியிருக்கு என்பதை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்